நற்றெண்ணெய்ய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் கோழி வருவல் கோழி அரை கிலோ வெங்காயம் அரை கப் தனியா அரை கப் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ஒரு புழிக்கரண்டி கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிது அளவு தனியா ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகா ஸ்பூன் செய்முறை முதல்ல தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு காஞ்ச போட்டு ஒரு பவுடர் மிக்ஸியில் போட்டு பவுடர் அரைச்சிடுவோம் கோர்ஸ் போ பேஸ்ட்டு அரைச்சா போகிறோம் கொஞ்சம் குறை குறன்ட்டு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு குழி கரண்ட அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு கிளியும் போட்டுருவோம் கருவேப்பிலே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை பொடியான போட்டு வதக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் சிக்கன் பீசஸ் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குவோம் மஞ்சள் பிடி மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கலந்துருவோம் அந்த குச்சைக்கெனே தண்ணி விடும் நல்லா அதுலேயே வேக விடும் நல்லா வெந்து வந்த உடனே அந்த அரைச்சி வச்சிருக்க பவுடர் தனியா சோம்பு காஞ்ச மிளகாய் மிக்சரை வந்து அதை நான் நல்லா கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் எல்லா பீசஸ் மாதிரிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தாளி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பொழிவறுவல் தயார் இது நல்லா சாம்பார் சாத்துக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்